நன்றினை வானொலியோ இன்றைய தகவல் தொழிலை வழங்குகிறார் திருவாரூர் மாவட்டம் சேந்தமங்கலத்திலிருந்து ஓய்வு பெற்ற நல்லாசிரியை சா தேன்மொழி முத்துக்குமார சுவாமி அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் நமக்கு தெரிந்ததை தெரியும் ஒப்புள்வதும் தெரியாததை தெரியாது என்று உணர்தலே தன்னம்பிக்கை ஆகும் உண்மையான அறிவு எது என்றால் அறிய வேண்டியதை அறிவதும் செய்யத் தகுந்தவற்றை செய்வதுமே ஆகும் நல்லவர்களின் உள்ளமே கடவுள் கடவுளை மனிதர்களின் நல்லெண்ணத்திலும் நெல்களிலும் பிறரது துன்பங் கண்டு உதவும் போதும் காணலாம் அனைவரிடமும் அன்பு கருணை காட்டுபரே கடவுள் அதை God is love கடவுள் என்கிறோம் ஒரு சீடனுக்கு கடவுளை பற்றி ஒரு குரு உபதேசம் செய்த கதையை அறிவோம் ஒரு நகரத்தின் ஒதுக்குப்புறமான பகுதியில் ஒரு முனிவர் வசித்து வந்தார் அவருக்கு சில சீடர்கள் இருந்தார்கள் அவர்களுக்கு முனிவர் தினமும் வேத பாடங்களையும் மந்திரங்களையும் பற்றியும் ார் அன்றும் அதுபோல் ஒரு உபதேசம் செய்து கொண்டிருந்தார் அப்போது ஒரு சீடன் எழுந்து ஒரு கேள்வியை கேட்டான் குருகேயே கடவுள் எங்கே இருக்கிறார் என்றான் இந்த கேள்வியை கேட்ட சீடனை பார்த்து முனிவர் புன்னகைத்தார் கடவுள் எல்லா இடங்களிலும் நீக்க நிறைந்திருக்கிறார் உன்னிலும் இருக்கிறார் எண்ணிலும் இருக்கிறார் தூணிலும் இருக்கிறார் துரும்பிலும் இருக்கிறார் கடவுள் நீக்க மர இருக்கிறார் என்றார் அடுத்த நாள் அந்த சீடனும் முனிவரும் கோயிலுக்கு சென்று கொண்டிருந்தார்கள் அப்போது சற்று தொலைவில் யானை ஒன்று பாகனுக்கு கட்டுப்படாமல் கோபமாய் ஓடி வந்து கொண்டிருந்தது அப்போது சீடனுக்கு முனிவர் நேற்று கடவுளை பற்றி சொன்னது நினைவிற்கு வந்தது அதை அவன் சோதித்து பார்க்க விரும்பினான் சீடன் யானை வரும் பாதையில் கைகளை கட்டி கொண்டு யானை ஓடி வருவதை பார்த்த முனிவர் ஒதுங்கி நின்று கொண்டார் யானை மேல் இருந்த பாகனோ சீடனை பார்த்து ஒதுங்கி போகச் சொல்லி குரல் கொடுத்தான் ஆனால் சீடன் ஒதுங்கவில்லை எல்லா உயிர்களிலும் கடவுள் இருப்பதால் யானைக்குள்ளும் கடவுள் இருப்பார் அவர் தம்மை ஒன்றும் செய்ய மாட்டார் என்ற நம்பிக்கையில் சீடன் நின்று கொண்டிருந்தான் கோபத்துடன் ஓடிவந்த யானை வழியில் நின்று கொண்டிருந்த சீடனை தூக்கி அலக்காக வீசியது சீடனுக்கு அதனால் பலத்த அடிபட்டது அடுத்த நாள் சீடன் முனிவரிடம் கேட்டான் குருவே கடவுள் எல்லா உயிர்களிலும் இருப்பதாக சொன்னீர்கள் ஆனால் நேற்று யானை என்னை தூக்கி வீசிவிட்டது யானைக்குள் கடவுள் இருந்திருந்தால் அது அப்படி தூக்கி எரிந்திருக்காது அல்லவா என்றான் இதை கேட்ட முனிவர் சிரித்தார் இப்போதும் சொல்கிறேன் எல்லா உயிர்களிலும் கடவுள் இருக்கிறார் யானை மேல் இருந்த பாகனுக்குள்ளும் கடவுள் இருரித்து காப்பாற்ற முயற்சி செய்தார் ஆனால் அதை நீ பயன்படுத்தி கொள்ளவில்லை என்றார் இப்பொழுதுதான் சீடனுக்கு உண்மை புரிந்தது தன் தவறுக்காக குருவிடம் மன்னிப்பு கேட்டான் அஞ்சுவது அஞ்சாமை பேரமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் என்கிறார் வள்ளுவர் உலகில் அஞ்ச வேண்டிய காரியங்களுக்கு அஞ்சாமல் இருப்பது அறியாமை அஞ்ச வேண்டிய காரியங்களுக்கு அஞ்சு நடப்பதே அறிவுடையோரின் செயலாகும் எனவே உண்மைக்காக நாம் எதையும் துறக்கலாம் ஆனால் எதற்காகவும் உண்மையை துறக்க கூடாது எதையும் கற்றுக்கொள்வதை விட கண்டுகொள்வதே நன்றாக சிந்தித்த பின் முடிவு செய்தல் வேண்டும் முடிவு செய்த பின்னரே செயலாற்ற வேண்டும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் இதுவரை உங்கள் செபிகளுக்கு தகவல் துணியால் விருது பிடித்தவர் முத்துக்குமர சுவாமி